ஒன்று சாஹிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறுதி ஹஜ்ஜின் போது நபி சொல்லு அலிசல்லம் அவர்களுடன் எனக்கு ஹஜ்ஜு செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது அப்போது நான் ஏழு வயது சிறுவனாக இருந்தேன் புகாரி ஒன்று